सच्चिदानंदरूपाय कापत्रय विनाशाय लोके சச்சிதானோத்தியேத்தாப்பயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமே வயசேஜர் தோதனிஸு ி லோகே உலகத்துல ஜன்தோஹோ வியவாயமிஷ மத்சிய சேவாக இந்த ஜன்தோஹோ இந்த பிராணிகளுக்கு சமமாக இந்த மற்ற சரீரத்தில் இருக்கிற ஜீவன்கள்லாம் இருக்கிற மாதிரி பெண்களோட சேர்றது மாம்சத்தை சாப்பிடுறது கள்ளு குடிக்கிறது இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ராக பிராப்தங்கள் நித்தியாகா இதுதான் நித்தியம் இது அனுபவிச்சுன்னு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி தூ ஆகையினால தத்திர சோதனா நகி இந்த விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரம் விதி எல்லாம் சொல்லல தேஷு அதாவது பெண்களோட சேர்றது மாம்சம் சாப்பிட்றது கல்லு குடிக்கிறது இதுல எல்லாம் விவாக பெண்கள் விஷயத்துல விவாகமும் மாம்சம் சாப்பிட்றதுல யாகமும் கல் குடிக்கிறதுல சௌத்ராமணி அப்படிங்கிற யாகங்களாலேயும் வியவஸ்தி அதுக்கெல்லாம் வியவஸ்த பண்ணப்பட்டிருக்கு ஆசு மேற் விஷயங்கள் எல்லாம் நிவத்தி நிவிற்த்தி தான் சாஸ்திரங்களோட தாத்யம் சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வேதங்கள் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு வழி சொல்லி இருக்குன்னு அப்படி இல்லைங்கிறார் விவாகம் செய்து கொண்ட பத்னிகிட்ட காமத்தினால இல்லாம குழந்தைகளுக்காக வேண்டியும் குறிப்பிட்ட காலங்கள்ல மாத்திரம் சம்போகம் யாகம் செய்து அதுல தேவதைகளுக்கெல்லாம் அவிர்வாகம் கொடுத்துட்டும் மீதியை மாத்திரம் சாப்பிட வேண்டும் அல்லது முகர்ந்து பார்க்க வேண்டும் அப்படியே சௌத்ராமணி யாகத்தை பண்ணி அதில் விதித்திருக்கிற பிரகாரம் அதில் இருக்கிற பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் என்றும் விவஸ்த பண்ணப்பட்டிருக்கு ஆனா இவர்கள் அதெல்லாம் இல்லாம இருக்கிறார்கள் அப்படிங்கிற கர்மகாண்டத்தை நிந்தனை பண்ற தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் லோகே வியவாயிஷமத்திய சேவா மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்